அன்பானவர்களை வணக்கம் சுட்டிக்கதைகள் கதைகள் வரிசையில் குழந்தைகளுக்கான கதைகளை கேட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை குற்றங்களை தடுக்க வழி குற்றங்களை தடுக்க வழி என்ற ஒரு சிறுகதை கேட்க இருக்கிறோம் கதை ஆசிரியர் முல்லை பி எல் முத்தையா ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம் ஒரு நாட்டை அடுத்துள்ள மலைப்பகுதியில் முனிவர் ஒருவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அந்த பகுதியானது கொள்ளைக்காரர்களுக்கு புகலிடமானது தாங்கள் நகரத்தில் கொள்ளையடித்த பொருள்களை மறைத்து வைப்பதற்கும் தாங்கள் ஒளிந்து கொள்வதற்கும் அந்த இடத்தை அந்த கொள்ளைக்காரர்கள் பயன்படுத்தி வந்தனர் ஒரு நாள் கொள்ளையர்கள் அங்கே மறைத்து வைத்திருந்த பொருள்களை எடுத்து போக வந்தனர் ஆனால் பொருள்கள் காணப்படவில்லை கொள்ளையர்கள் முனிவர் மீது சந்தேகப்பட்டு நாங்கள் இங்கே மறைத்து வைத்திருந்த பொருள்களை காணவில்லையே அவ எங்கே என்று கேட்டனர் நான் எதையும் அறியேன் என்றாராம் முனிவர் அவர் கூறியதை நம்பாத கொள்ளையர்கள் முனிவரை அடித்து துன்புறுத்தி கேட்டார்கள் முனிவர் மீண்டும் நான் எதையும் அறியேன் என்று கூறினார் கொள்ளையர்களுக்கு சந்தேகம் தீரவில்லை முனிவரை கத்தியால் குத்தி சித்திரவதை செய்தார்கள் அப்போதும் முனிவர் நான் எதையும் அறியேன் என்றாராம் அதோடு முனிவரை விட்டுவிட்டு கொள்ளையர்கள் ஓடிவிட்டனர் மறுநாள் வேட்டைக்கு வந்த அரசன் முனிவரின் பரிதாப நிலையை கண்டு வருந்தி என்ன நடந்தது என்று விசாரித்தான் தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறினார் முனிவர் உடனே காவலர்களை ஏவி கொள்ளையர்களை தேடி பிடித்து கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் அரசன் கொள்ளையர்கள் பிடித்து வரப்பட்டனர் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தான் அரசன் முனிவர் புன்முறுவலுடன் அரசே அவர்களை கொள்வதால் என்ன நன்மை ஏற்படும் அவர்களுடைய முரட்டுத்தனத்தால் அவ்வாறு நடக்கின்றனர் அவர்கள் கைகளில் கத்திகளே அவர்களை இயங்க வைக்கின்றனர் அவர்களுக்கு கல்வி பயிற்சி இல்லாமையாலும் பசியாலுமே இவ்வாறு செய்ய தூண்டுகிறது நாட்டில் கல்வி பயிற்சியும் தொழில்களும் பெருகச் செய்தால் அவர்கள் தீர்ந்து விடுவார்கள் என்றாராம் முனிவர் அரசனும் அதை ஏற்று நாட்டில் கல்வி கற்க வசதியும் தொழில் பயிற்சியும் உண்டாக ஏற்பாடு செய்தான் கொள்ளையர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்தான் நன்றி இந்த சிறுகதை சிறுவர் சிறுமியருக்கான நீதிக்கதைகள் என்ற நூலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான ஒரு பதிப்பு நன்றி ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம் மீண்டும் ஒரு மற்றொரு சிறுகதையில் உங்களை சந்திக்கிறேன்